வணக்கம் ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பகுட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஜி எனப்படும் நிதி மந்திரிகள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களின் கூட்டமானது அர்ஜென்டினா நகரில் தொடங்கியுள்ளது இரண்டு உலகின் மிக சிறந்த வாலத்தகுந்த நகரமாக வியட்நாம் நகரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மூன்று நேபாள நாட்டைச் சார்ந்த நந்த பகது பூன் என்பவருக்கு ஜனாதிபதி பதவி வழங்கப்பட்டுள்ளது நான்கு பழங்குடியினர் பட்டியலில் இணைய உள்ள பரிமாறார் மற்றும் தலா என்ற சமூகத்தினர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஆயுஷ்மான் பாரத் என்ற மத்திய அரசின் தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டத்தின்படி ஒரு குடும்பத்திற்கு ஒரு வருடத்திற்கு எத்தனை லட்சம் ரூபாய் பயன் கிடைக்கிறது இரண்டு மருந்து சட்ட அமலாக்கம் பற்றிய முதல் தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது மூன்று உலக காடுகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது நான்கு உலக டவுன் சின்ரோமினால் பாதிக்கப்பட்டோருக்கான தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி